ஓம் பூர்ணமூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதட்ச பூர்ணமேவிஷ் ஓா திஷா அஞ்சாவது மந்திர்தன்னைஜதிவந்தே உபனிஷத் மூன்றாவது மந்திரத்தில் இருந்து எட்டாவது மந்திரம் வரை முதல் மந்திரத்திற்கான விளக்கத்தை கொடுக்கிறது இதம் சர்வம் ஈஷாவாஸ்யம் என்று சொல்லப்பட்ட வாக்கியத்தை நன்கு விளக்கி சொல்வதற்காக ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை சொல்லுகிறது ஆத்மாவினுடைய லட்சணம் என்னது அது அசையாதது அது அது அசைகிறது எனினும் அசையாது அப்படி சொல்லணும் இதே மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு ஆசீனோ தூரம் பிரஜதி ஷயானோயாதி சர்வதா கஸ்தம் மதாமதம் தேவம் மதன்யோ ஞாத்துமருகது அதாவது உபனிஷத் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து தூய உணர்வை பற்றியது சர்வ வேதாந்தத்துக்கும் தாற்பயம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற தமிழில் தூய உணர்வு என்று சொல்லப்படுகிற சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுவது சைதன்யம் இதுலதான் உபரிஷத்துக்கு தாத்பரியம் பல சொற்களை சொன்னாலும் அதாவது ஜீவன் சொன்னாலும் ஈஸ்வரன் சொன்னாலும் இப்படி எல்லாம் பல சொற்களை எல்லாம் உபயோகப்படுத்தினாலும் உபரிஷத்துக்கு பரம லட்சியம் சுத்த சைதன்யத்தை புரிய வைக்கிறது தான் தூய உணர்வை உணர்த்துவது தான் தூய உணர்வுக்கு வேறாக ஒன்றுமில்லை இதம் சர்வம் ஈசாவாஸ்யம்னா என்ன அர்த்தம் தூய உணர்வுக்கு வேறாக ஒன்றும் இல்லை ஐத்தனை உபநேஷ் சொல்லுகிறது பிரஜானம் பிரம்ம தூய பேருணர்வே பரம்பொருள் ஆதிசங்கரர் எத்தனையோ கிரந்தங்கள் எழுதினதுல ஒன்று சொல்லப்படுவது சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அந்த புஸ்தகத்தில் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு ஒரு இடத்துல சொல்கிறார் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு புஸ்தகத்தை எடுத்துன்னா அதில் என்ன விஷயம் சொல்லப்படுகிறது யாருக்கு சொல்லப்படுகிறது எதுக்காக சொல்லப்படுகிறது இதெல்லாம் சொல்லணும் அதுக்கு பேர் அனுபந்த சதுஷ்டயம்னு பேர் அதிகாரீச்ச விஷயா சம்பந்த பிரயோஜனம் சாஸ்திராரம்பலம் ராகு அனுபந்த சதுஷ்டயம் ஆகையனால இந்த விஷயத்தை சொல்ற போது அங்க ஆதி ஆதிசங்கர் சொல்றார் விஷயா சுத்தியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மேடர் என்னன்னு சொல்ற போது விஷயா அசிய சாஸ்திர விஷயா சுத்த சைதன்யம் ஏவ அதுக்கு அடுத்தது சொல்ற ஜீவ பிரம்ம ஐக்கிய லட்சணம் ஜீவபிரம்ம ஐக்கிய லக்ஷணம் சுத்த சைதன்யம் ஏவ அஸ்ய சாஸ்திர விஷயா இந்த சாஸ்திரத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்னது அப்படின்னு கேட்டால் ஜீவாத்மாவும் ஒன்று என்று உணர்த்துவதான தூய உணர்வுதான் இந்த சாஸ்திரத்திற்கு பொருளாக இருக்கிறது அதுக்கு அடுத்த லைனில் சொல்ற எத்தைவ திருஷ்யத்தே சர்வ வேதாந்தானாம் சமன்வயா எஸ்மின் சைத்தன்ய விஷயையே நம்ம அர்த்தம் எவ திருஷ்யத்தே சர்வ வேதாந்தான சமன்வயா எல்லா வேதாந்தமும் எல்லா உபனிஷத்துக்களும் முரண்படாம உபதேசிக்கிற ஒரே விஷயம் இந்த தூய பேருணர்வை பற்றித்தான் ஆனா இந்த தூய பேருணர்வை வந்து நாம வந்து அனுபவிக்க முடியாது ஏன்னா அதுவா தான் நாம இருக்கும் நாம வந்து இதை வந்து எப்படி விஞ்ஞான ரீதியாகவோ எந்த ரீதியாகவும் அதை நாம அனுபவிக்க முடியாது அனுபவிக்கப்படு பொருட்பொருளாகவோ உணரப்படும் பொருளாகவோ நாம உணர முடியாது ஆனா உணர முடியாதுங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகையினால உபனிஷத்து சொற்களை அப்படி கையாளு உணர்வை அனுபவிக்க முடியாது அதை வந்து அனுபவங்களின் மூலம் அதை புரிய வைக்கிறது அனுபவங்களுக்கு ஆதார் அனுபவங்களை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் அனுபவங்களுடைய இருப்பை உணர்த்துவதன் மூலம் அந்த அனுபவத்துக்கு அனுபவிக்க முடியாத அனுபவ ரூபமாக இருக்கின்ற அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அனுபவிக்க முடிய அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாத அனுபவ ரூபமாக இருக்கின்ற அந்த பொருளை அது நமக்கு சொற்களை சொற்களை பயன்படுத்துவதன் மூலம் விளங்க வைக்கிறது அதுதான் சொல்லாமல் சொல்லி இப்ப படிச்சுட்டு சொல்லாம சொல்றதுதான் அதனால நாமளும் என்ன பண்றோம் நினைக்காமல் நினைக்கிறோம் அது நினைக்க முடியாதது நினைக்கிறோம் நினைக்க முடியாதது நினைக்கிற போது நினைக்க முடியாதது நினைக்கப்படுகிறதா நினைக்கப்படுவது பாருங்க நினைவல் நினைந்து நினைக்காம நினைக்கிறேன் நினைக்கலங்கிறது கரெக்டா நினைக்கிறேங்கிறது கரெக்டா நினைக்க முடியும் நினைக்க முடியாதுங்கிறதுக்கு அப்பாற்பட்டதாக அந்த பொருள் இருக்கிறது என்பதை அது மனதால் நினைக்க முடியாது நினைப்புக்கு காரணமாக அது இருக்கிறது நினைப்புக்கு உயிர் தருவதே அது என்று சொல்லும் பொழுது நினைக்கப்பட முடியாத அந்த பொருள் நினைக்கப்படுகிறதா இல்லையா அனுபவிக்க முடியாதது அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அனுபவ ரூபமாக இருக்கிறது என்கின்ற அறிவை சொல்லும் பொழுது அது அனுபவத்துக்கு எட்டுகிறதா எட்டலையா அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் அதனால உபனேஷத்தை படிச்சுட்டே இருக்கணும் வேற வழி நான்தான் வித்தியத்தை நான் தொடச்சு தொடைச்சி கண்ணாடி மாட்ட வேண்டிதான் பார்க்கறது தான் அப்பப்போ படிஞ்சிரும் லௌகிக்க வாசனைகள்லாம் ஒரு தொடச்சி பழனியும் போட்டு பார்க்கணும் கரெக்ட்டு தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் ஏழு டு எட்டு ஒரு தொட ஒம்பது ரெட்டு பத்துரை இன்னொரு தொட அடுத்தது பழமுடியாது அதுக்கடையில் நீங்கள் என்ன தொடக்கிறீங்களோ எப்படியோ தெரியாது அட்லீஸ்ட் கிளாஸில் யாரு தொடச்சுருக்கோன்னு நினச்சின்னு இருக்கேன் இது முடிஞ்ச உடனே பழமுடியும் கா நன்னா தட்டி போட்டுன்னு போய்ட்டோம்னா அப்படின்றது அப்போ உபனிஷத்து கிரகிக்க முடியாததை கிரகிக்கிறதுக்கா சொற்களை உபயோகப்படுத்துறது அது அசைகிறது எனினும் அசையாதது ஆகினால வேறு வழியே கிடையாது உபனிஷத்துக்கு என்ன பண்ணுறது அத வந்து நிருபாதிகம் சொல்லணும்னா சோபாதிக துவாரிக உபதேசத்தான் நிர்குண பிரம்மத்தை உபதேசிக்க முடியும் சொல்லுவதன் மூலம்தான் நிர்குண ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்லிக்கொள்ள முடியும் முதல்ல தேக புத்தி நிராசகா அப்புறம் ஜீவ புத்தி நிராசகா அப்புறம் இங்க என்னன்னா காரிய நிராசகா நிராசா சகுணரூப நிராசகா நிர்குணரூபம் பாருவோம் முதல்ல என்ன நாமரூபம் ஜகத்து நிராசகா அப்புறம் என்னது ஈஸ்வர நிராசகா பிரம்ம ஜானம் சைதன்யானம் மகா வாக்கியம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் தத்துவசீல எப்படி நாம வந்து தத்துவபோதத்திலே இத பண்ணியாச்சு ஏவம் ஜீவேஸ்வர ஜீவேஸ்வர அபேத புத்தி ஸ்வீகாரியா உபாத ரஹித திருஷ்டியா பசியாமஸ் சேத் பாதகாபாவகா நேர இந்த வாக்கியம் சொல்லி மாத்தி சொல்றேன் அப்போ நான் என்ன மைண்டோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிற போது நான் அசைற மாதிரி இருக்கேன் உணர்வு அசைவது போல இருக்கிறது உள்ளத்தோடு இணை இணைந்திருப்பதாக கருதப்படும் பொழுது உணர்வு அசைவது போல காணப்படுகிறது அதான் உதாரணம் சொல்லிட்டேன் கண்ணாடி சூரியன் உதாரணம் சொல்லியிருக்கேன் ஆனால் உண்மையில் அது ஒரிஜினல் சூரியன் அசையுறதா அசையல கண்ணாடியில தெரிகிற சூரியன் அசைருமாறு இங்கிருந்து அங்க ட்ராவல் பண்றேன் இங்க டிராவல் பண்ற அதனால இந்த கருத்தை இதோட நிறுத்திக்கிறேன் அந்த சுத்த சைத்தன்யம் பரிபூர்ணம் பிரம்ம பிரஜானம் பிரம்ம நிர்குணம் பிரம்ம ஈஸ்வரஹா ஈஸ்வரஹா என்ன அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்லி இருக்கும் நிர்குண எு வே ஹய் ஈஸ்வர அக்கயோ நோய் தன்மே நிவசம்திவசூக் ஹியஜர மகாநியசத்தில் இது ஒரு பெரிய டாப் முப்பத்திரெண்டு மந்திரம் வந்து சிவசங்கல்னு பயரு எல்லா வேதங்களிலும் படிக்கப்படுகிறான் யார்னா அசோ அஜஹரேஸ்வர அசௌ ஈஸ்வர அசோய்த அருட உத்ரு சுமங்கல என்ன அழகான வாக்கியதெல்லாம் சூரிய பகவான் எழுந்து மங்களாம் அவர் தான் அந்த ரூபமா இருக்க அதே மாதிரி யோசௌ சர்வேஷு இரடையில சும்மா இதை சொல்லி வச்சேன் அசௌன்னு யோசௌ சர்வேஷு வேதேஷு பட்டியதே ஹஜ ஈஸ்வர அடுத்தலாம் என்ன பருவம் அஜர நான் அகாயோ நியாத்மா தன் மேல்பஸ்து மே மனிவங்கல்பஸ்து ஏ மனசுல சிவ வத்தியே இருக்கட்டும் விற்தியே இருக்கட்டும் இந்த ஈ பூதி நாமம் எல்லாம் இல்லை சிவம்னா மங்களம் ஆனந்தம்யம் அத்வை பார்த்து பார்த்து பழகி போச்சு நிற்கிறது இந்த மந்திரமே தெரியுது அகாயோன்னு எதுக்கு சொல்றேன் ஈஷா வாசி தத்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல போனேன் யோசௌ சர்வேஷு வேதேஷு பட்டியதே ஹியஜ ஈஸ்வர அகாயோ நிர்ணோஹியாத்மா மஸ்ராஜத்தை சப்தோதன் பிராநேத்தோத்தரமேச்சன ஸோ கிரியா யார் இல்லைன்னா ஒருவேலையும் நடக்காதோ தன்மே மன சிவசங்கல் போயிட்டே இருக்குது இது வந்து கர்மகாண்டத்திலிருந்து ஞான காண்டத்துக்கு ஒரு மந்திரமா இருக்கு மந்திரத்தை படிச்சாலே தெரியுது போரும்பா கர்மகாண்டத்தினுடைய பரம பிரயோஜனம் அந்த பரமேஸ்வரனை தெரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவு நாள் பண்ணின பூஜை எல்லாம் போரும் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு இந்த மந்திரம் என்னசிலும் மனசுக்குள்ள வேற அது நினைச்சுன்னு இந்த வாசனை போகமாட்டேங்கிறது நமக்கு இது நல்லதுக்கு அதாவது இந்த உலக வாசனை போகணுங்கிறதுக்காக கிரியே படை கற்பிக்கப்பட்ட வாசனை இது நீ மோட்ரு அடையணும் மோட்ரு அடையணும்னு சொல்லி அன்னாள் என்னாலும் அன்னாள் என்னாலும் எங்கே வச்சுட்டு எங்கே வச்சுட்டே இருக்கிறதான் வேலையா சாகுற பொருள் கடைசியில் உயிர் போக போது இன்னும் எத்தனை பிறவையோ தெரியல அப்படி நீ சாகிறதா அப்போ இத்தனை நாளாக சாதனை பண்ணதுலாம் என்ன பிரயோஜனம் எனக்கு சாதனை பண்ற போதே தெரியும் இந்த பிறவியில் எனக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா சாதனை பண்றோம் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் கண் அருள் உள்ள போதே ககன வட்டத்தில் நின்று அப்படிலோ சொல்றார் தாய்மானவர் சீக்கிரம் போயிடும் இது பண்றோம்னு சொல்றோம் அப்புறம் உபரிஷத்தை வேற சொல்றது அகம் ரிக்ஷரே வா சொல்றது அகம் விகான்சாரத்தை வெட்டுகிற கோடாரியாக இருக்கிறேன் போல என் புகழ் இருக்கிறது ஊர்த பவித்ரோ வாஜினி வஸ்மிதான் சொல்லியிருக்கு அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் அஹம அஹமோகிருத் அஹக் ஷ்லோக்க்லோக்கி பிரதமஜா அகமதமாத்மி அகமேவம் மாம் ஜுகோமி தத்து சொன்ன அதுன்னு நெனச்சிட்டு இருக்கப்படாது அந்த பரமேஸ்வரன்னே நினச்சிட்டு இருக்கப்படாது அந்த பரமேஸ்வரனும் நாண் இன்னும் ரெண்டு மந்திரங்கள்லாம் இன்னும் விஷயம் சொல்ல போகிறது இதே தான் சொல்ல போகிறது அதே பூர்ணமதாக பாருங்கள் பூர்ணமதா பூர்ணம இப்ப தெரியும் சாந்தி பாட்டம் எதுக்கு இப்படி பரிசா இருந்ததுன்னு தத் பிரம்ம அகா ததேவாக அகம் ஏஜாமி அப்படி போட்டுக்கணும் நான் உடம்போட சேர்ற போது உலகத்தோட சேர்ற போது மாறுகிறவன் போல காணப்படுகிறேன் ஆனால் என் கோணத்தில் என்னை நான் பார்த்தால் நான் மாறாதவன் மனதோடு கோணத்தோடு என் மனதோடு என்னை இணைத்து கொண்டால் நான் மாறிக்கொண்டிருப்பவன் போல காட்சி அளிக்கிறேன் நம்ம அடிக்கடி சொல்லோம் இல்லையா அவங்க முந்தி மாதிரி இல்லை இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படி எப்போ ஒரே மாதிரி இருந்தா மனுஷனா என்ன என்ன போன மாசம் உங்களை பார்த்தபோது சுவாமிஜி நீங்க கொஞ்சம் இடைச்சிருந்த கொஞ்சம் கூட உண்டாதிருக்கேன் பொங்கல் கூடன்னு அர்த்தம் ஏதாவது சொல்லணும் அப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம் முந்தி மாறி இல்லை சாமியே மாறி போயிட்டாருன்னா சாமியே மாறிட்டார் அப்புறம் என்ன சொல்றது அவரை பிடிச்சுட்டு இருந்தோம் அவரும் மிந்தி மாதிரி இல்லை இப்ப கூட திருப்ப மாட்டேங்கிறார் போயிட்டே இருக்காருன்னா எல்லாம் அப்படி சொல்றோம் இல்லையா எல்லார்பத்தையும் அப்படிதான் சொல்லணும் நம்ம வந்து அதை பார்த்து அது சம்சாரமா இருக்குமா அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கு பார்க்கணும்னா கல்யாணம் பண்ண இன்னைக்கு மாதிரியா இருக்கும் நம்ம கதை தெரியாது எல்லாம் மாறுறது உடம்பு மாறுறது நம்ம எண்ணங்கள் மாறுறது எல்லாம் மாறினுதான் இருக்கும் அதனால என்னன்னா அதோட கோணத்துல பார்த்தா நான் மாறுறோம் நம்ம என்ன சொல்றோம் அவன் நம்ம என்ன சொல்றோம் நீ மிந்தி மாதிரி இல்லைப்பா நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு அவனை சொல்றான் அவன் என்ன சொல்றான் நீயும் நான் மாறினாலும் நீ ஒரே மாறி இருப்பேன் பார்க்கும் பொழுது இதோ சோபாதிக திருஷ்டியா அகம் சவிக்காரஹா நிருபாதிக்க திருஷ்டியா அகம் நிர்விகாரஹா ஆக ஈஸ்வரன் எப்படின்னா சோபாதிக திருஷ்டியா சகா ஜகத் சிருஷ்டி ஸ்தி லய கர்த்தா நிருபாதிக திருஷ்டியா சிருஷ்டி இந்த கட்டடத்தை எல்லாம் படைச்சு காப்பாத்தின்னு உட்காண்டிருக்கேன்னு வச்சுங்க லயகர்த்தாவா இருக்க முடியாது அது வேற ஆள் தான் பண்ணணும் ஆனால வந்து விவகாரத்துல பாத்தோம்னா இந்த நம்ம அல்ப சிருஷ்டி ஸ்தி லய கர்த்தா நாமெல்லாம் இல்லையா அல்ப சிருஷ்டி ஸ்தி லய கர்த்தா நாம அவர் என்னன்னா பூர்ண சிருஷ்டி ஸ்தில கர்த்தா இல்லாட்டி மகத் சிருஷ்டி ஸ்திலைய கர்த்தா அவர் நான் அல்ப சிருஷ்டி ஸ்திதிலேயே கர்த்தா நானே என்ன பண்ணுவேன் ஒரு மணல் வீடு கட்டுவேன் விளையாடுவேன் அப்புறம் அழிச்சிருவேன் மணல் வீடு கட்டி எல்லாரும் சேர்ந்து விளையாடி அப்புறம் சாயங்காலம் வீட்டுல கூப்பிட்டுருவாங்க வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு ஒண்ணே விளையாடுனல்லாம் போடுவாங்க விளக்கேத்தி வச்சுட்டு படிங்க இதெல்லாம் நடக்கிறதா தெரியல அவங்க எங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வாங்க மணல் வீடெல்லாம் இப்போ எல்லாம் குழந்தைங்க கட்டுறதா தெரியல வீட்டு வாசலில் மணல் கொடுத்துறதுக்கே இடம் இல்லை அதில் மணல்லாம் வந்து பண்ணி அதெல்லாம் ரொம்ப நேரம் வேடிக்கை பண்ணி வீட்டு வாசலில் கொட்டி வச்சுருந்ததெல்லாம் அது இப்படிலாம் கோட்டை போட்டு இந்த பக்கம் போட்டு மீனாட்சி கோயிலுக்குள்ளே இருக்குது மீனாட்சி வச்சு நாலு பக்கம் வாசலாம் வச்சு எல்லாம் விளையாடுறதுதான் அப்புறம் கடைசியில் என்னென்ன எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்டு நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து சிருஷ்டி சி அதே மாதிரிதான் இது மகா மண்ணு வீடு மகா மகா மண்ணு வீடு விளையாட்டு முடிய மாட்டேங்கிறது என்ன பண்றது விளையாட்டுக்குள்ள விளையாட்டு விளையாட்டுக்குள்ள விளையாட்டு நடக்குது அப்போ நான் வந்து சிருஷ்டி அவரும் அப்படித்தான் சகாபி நிருபாதிக திருஷ்டியா நிர்வீகார அகர்த்தா எங்க ரெண்டு பேருக்கு லட்சணம் சரியா இருக்கு யாருக்கு எனக்கும் அவருக்கும் சோபாதிகா அகம் அல்பா நிருபாதிக்ஷ்டியா அகம் பூர்ணஹா சஹாபி சோபாதிகார்த்தை பூர்ணஹா பூர்ணமத பூர்ணம் ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாது ரெண்டு பூர்ணம் இருந்தால் அந்த சொல்லே தப்பு பூர்ணஹா பூர்ணமேவ அதனால இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் அதனால உணர்வை வந்து இப்படி தான் புரிஞ்சுக்கணும் சொற்களால் தான் புரிஞ்சுக்கணும் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் வேற வழி கிடையாது ஸ்ரவண மரணம் பண்ணிகிட்டே இருந்து தான் ஒரு நாளும் நீங்கள் பியூர் பியூர் கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்லவே முடியாது வித்தவுட் மைண்டு நீங்கள் பியூர் கான்சியஸ்னஸ்ஸை பியூர் கான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது மைண்ட் இல்லாம நீங்க சைத்தன்யத்தை அனுபவிக்க முடியாது ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் மனசு இல்லாம சுத்த நீங்க அனுபவிக்க முடியாது மனசு சுத்த சைதன்யத்தில் கிடையாது சுத்த சைதன்யத்தில் மனசு கிடையாது சொல்ல போனா சுத்த சைதன்யத்தில் மனசு உண்மையா பொய்யா சந்தேகம் வந்துடும் பொய்யான மனசு பொ மனசு மெய்யான உணர்வுல கற்பிக்கப்பட்டிருக்கு அப்புறம் கற்பிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டோ நிழலுக்கு மதிப்பு உண்டோ மதிப்பு கிடையாது நம்ம என்ன பண்றோம்னா தெரிஞ்சின்றப்பறமும் மதிப்பு கொடுத்துட்டே இருக்கும் அது வந்து அந்த மதிப்பு கொடுக்கற புத்தி வாசனை போக மாட்டேங்கிறது மனசை மைண்டை மைண்ட் பண்ற புத்தி போக மாட்டேங்கிறது மைண்டை மைண்ட் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு ஓ மைண்டையும் மைண்டு பண்ணாதே யார் மைண்டையும் மைண்டு பண்ணாதே இப்படி சொல்றேன் நம்ம அதை மைண்ட் பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம அதை மைண்டு பண்ணா மைண்டே இருக்காது நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை மைண்டு பண்றதே சொல்லுங்க என்ன என்ன சொன்னாலும் சுவாமிஜி இழுக்கப்படாது பேசுறதுக்கே வாய் சூப் சாப் மூடு மனசை மூடு வாய மூடு பேசாது அதுக்குதானே வாய் வாய்பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய் தணிக்கவே சும்மா சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே முன்னிலை ஏதும் இல்லாதே இன்க்ளூடிங் பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் மனசின் சேர்த்தா ஏதும் இல்லாதே சுகம் உற்ற செய்தே என்னை ஆங்கே அந்த சிந்தை பிறந்ததும் தெளிந்ததும் எந்த நிலைகளும் ஆங்கே தத்து கண்ட யான்தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டது எல்லாம் தள் உன் உளம் கண்டது எல்லாம் தள் முன்னிலை ஏதும் இல்லாதே எனச் சொல்லி உள்ளதும் இல்லதுமாய் உச்ச உணர்வதுவாய் உன் உளம் கண்டது எல்லாம் தள் என சொல்லி ஐயன் என்னை தானாக்கிக் கொண்ட நிறுத்தி சொன்னா இது புரியல் எனக்கு உங்களுக்கு இல்லை அப்படி சொல்லறேன் நான் நான் கத்தி சொன்னேன்னா உங்களுக்கும் புரியும் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்த பாரு என்ன சமர்த்து பாரு தானாக்கிக் கொண்ட சமர்த்தை பாரு தத்து ஏஜத்தி தத்துன ஏஜத்தி கவனமா புரிஞ்சுக்கணும் தத்து ஏஜத்தி சோபாதிக்க திருஷ்டியா ஏஜதி ய்டி திருஷ்டியா உபாதி சகித சைத்தன்ய திருஷ்டி பார்த்தோம் உபாதியோட கூடி பார்த்தோம்னா அது அசைவது போல இருக்கிறது அசையாததாக இருக்கும் போறோம் அடுத்தது சொல்லப்படுகிறது நித்தியமாய் நிர்மலமாய் நீங்க நிறை சுடராய் என்ன மனசோ ஜவியான் பூர்வம் வந்து சங்கராச்சாரியர் முட்டாளுக்கு எத்தனை கோடி வருஷமானாலும் தூரம் தான் நம்ம இங்கிருந்து போய் பார்த்தோம்னா இங்கிருந்து தூரம் போறோம் எங்க போறோம் தேவலோ கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ கோலோக பிருந்தாவனத்துக்கோ எங்கேயாவது போனா அங்க சைதன்யம் இருக்கா இல்லையா பூர்வ மனுஷத்து அப்படிதான் சொல்லி இருக்கு அங்க போனா அதுக்கும் தூரம் இருக்குமா இருக்காதுன்னா எங்க போனாலும் அது இருக்கும் தொலைவில் தொலைவுனா தொலைவில் தொலைவு அப்புறம் என்னன்னா சங்கராச்சாரியர் அதுக்கு அர்த்தம் சொன்னார் புறத்தார்கு மாணிக்கவாச்சல் புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க ஓராதார் உள்ள துள் ஒளிக்கும் ஒளியானே எல்லாம் உபரிஷத் சாரம் சிவபுரான ஓராதார் உள்ளத்து கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க ஓர் நாமம் ஓர் ரூபம் எல்லாம் கோன்கழல்கள் சிந்திச்சு பார்த்தா புரியும் சொற்கிருக்காங்குணர்வுக் புத்தியா சூக்மையா சூட்ச் தரிசி ஆகவே இதை நினைச்சுருக்கு ஏதோ எங்க எங்க வந்து கான்சியஸ் பீயிங் வேற வேறேன்னு சொல்றாங்க இதுல சைதன்யம் வேதாந்திரம் சைத்தன்யம் இருக்கு அதை புதச்சாலும் அது மண்ணிலையும் சைத்தன்யம் இருக்கு எரிச்சாலும் சாம்பல்லையும் சைதன்யம் இருக்கு எதுல இல்ல சைதன்யம் தூரே அபிதுஷாம் தூரே என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது எவ்வளவு பக்கத்துல இருக்குங்கிற வார்த்தையே சரி வர்றத்துல இருக்குன்னா என்னன்னா அது ஆத்மாவாகவே தான் என்றே உணரப்படுகிறது அஜானிக்கு அது வெகு தொலைவில் இருக்கிறது ஞானிக்கு அது அவன் வடிவமாகவே உணரப்படுகிறது தன் சொரூபமாகவே ஞானி அதனை உணர்கிறான் அஜானியோ அது வெகு தொலைவில் இருப்பதாக நினைக்கிறான் தனக்கு அந்நியமாக இருப்பதாக நினைக்கிறான் தூரே தூராந்தி கே ச மற்றொரு உபநேஷத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்த வரி என்ன அடுத்த கடைசியில சொல்லுகிறது தரஸ்தர்வச அது சர்வசியாசிய பாக்கியதா இந்த சொற்களை நாம் ஊன்றி சிந்திக்க வேண்டும் என்றே உபனிஷத்து இப்படி பேசுறது நம்ம மனசுல இந்த ஈஷாவாசியம் இதம் சர்வங்கிறது வந்த அது கங்கணம் கட்டின்னு பேசுறது உபனிஷத்து தது அந்த அது உள்ளுக்குள்ள இருக்கு அது ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கு உள்ளுக்குள்ளேன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கு அடுக்கு பாத்திரம் மாதிரி உள்ள இந்த பாத்திர பாத்திரந்த சொப்புக்குள்ளது மாதிரி அன்யோந்தர ஆத்மா பிராணமய அன்யோந்தர ஆத்மா மனோமய அன்யோந்தர ஆத்மா விஜய அன்யோந்தர ஆத்மா ஆனந்தமய ஆனந்த ஆத்மா தர அன்னமயனுக்குள்ள பிராணமயன் பிராணமயனுக்குள்ள விஜ மனோமயன் மனோமயனுக்குள்ள விஜயானமயன் விஜானமயனுக்குள்ள ஆனந்தமயன் ஆனந்தமயனுக்குள்ள என்னத்தை சொல்றதுன்னா ஆனந்த ஆத்மா அப்படி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் வெளியிலையும் அது இருக்கு எல்லாத்துக்கும் உள்ளயும் இருக்குண்ணா என்ன ஆச்சுன்னா அந்த சர்வசர்வசாசிய பாஹ்யதா தத்து தத்துனா தத் சைத்தன்யம் பிரம்ம சர்வசிய வஸ்துனா அந்த பொருள்களின் உள்ளும் இருக்கிறது வெளியிலும் இருக்கிறது பொருள்களின் உள்ளிலும் இருக்கிறது அனைத்து பொருள் எல்லாமே உடம்பு மனசு புத்தி இருக்கக்கூடிய கட்டடம் எல்லாத்தையும் உள்ளும் அனைத்து பொருள்களின் வெளியிலும் இன்னும் வேற ஒரு பாஷையில சொன்னா அகமும் புறமும் உள்ளும் புறம் புறமும் அதில் இருக்கிறது வரணுமே பூர்ணமே அவசிஷத்தே இத மனசுல இந்த உடம்புக்குள்ள நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஆனா எல்லா உடம்புக்குள்ளையும் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே எல்லா உடம்புக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை உடம்புக்கு வேறாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்கு தானே உபனிஷத்துக்கு இப்படி கோஷம் பண்றது இல்லாட்டி எண்ணத்துக்கு உபனிஷத்து சொல்லி நான் அனுபவிக்க போறேன் இங்க இருக்கேன்னா அங்க இருக்கேனா அப்புறம் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறத நான் பார்த்தேன்னு சொன்னேன்னு வச்சோம் உட நீங்கள் நம்பிடுவீங்க என் பேரில் இருக்கிற விசுவாசத்தினால ஆனால் உண்மையாது ஆனால் நீங்கள் என்ன சொல்வீங்க அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது நமக்கு வரலை அப்போ என்ன சொல்லுவீங்கன்னா நமக்கும் வரும்னு நம்பின்னு இருக்கணும் என்ன நம்பின்ண்டே இருக்கணும் இது லாஜிக்கலாக கரெக்டாக உபனிஷத்து எப்படின்னா சொல்லலையே அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொன்னால் இவ்வளவு சிரமப்பட வேண்டியதே இல்லையே யோகம் யோகம் பண்ணு நல்லா தியானம் பண்ணு யோகம் பண்ணிட்டே சமாதியில தானே அதெல்லாம் விளங்கும் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு மந்திரமாவது இதை நீ சமாதியில் கண்டு உணர்வாய் ஒரு மந்திரத்தை காட்டுங்க பாப்போம் கிடையாது ஆனா என்ன கிருஷ்ணர் சொன்னார் சமாதவ் அச்சலா புத்தி ததா யோகம் இந்த புத்தியில நீ எப்ப சமாதவனா அந்த இடத்துல பிரம்மன் அர்த்தம் புரியத அதுக்கு என்னது சமாதிக்கு போகணும் சமாதிக்கு போனா சொப்பனத்திலேயாவது எல்லாமே நான்கிறத ஜாகிரத வசதியில பு புரிஞ்சுக்க முடியும் சமாதிக்கு போனா ஒடுங்கிடும் மனசு சமாதியில மனம் சமாதினால ஆதீ சித்தம் நன்றாக ஒடுங்கிடும் ஒரு ஆனந்தம் இருக்கு அபியாசம் பண்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு ரிலேட்டிவ் பீஸ் பிளஷர் இன்க்ரீஸ் சந்தேகமே ஆனா பிரம்ம அனுபவம் கிடையாது பிரம்மா அனுபவம் அது இல்லை அது சைதன்யம் இல்லை அது வந்து மனசில் ஏற்படுற நீங்க மனசுக்கு பக்குவப்படுத்தப்படுத்த அதை தீட்ட தீட்ட அது என்ன சொல்றது இப்போ இந்த கல்லெல்லாம் இருக்கு கருங்கல்லாம் இருக்கு இந்த கருங்கல்ல பாலிஷ் பண்ண பண்ண பண்ண நம்ம முகமே தெரியறது இல்லையா அது மாதிரி மனசை நல்லா பண்ண பண்ண நம்ம எல்லாம் தெரியத்தான் அது தப்பு இல்லை ஆனா அதை நம்ம விசேஷமா நினைச்சுடக்கூடாது அதனாலதான் பரிசிரமப்பட்டு உபரிஷ சொல்றது வெளியில் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அதனால்தான் கேவல உபனிஷத் கம்யம் ஞானம் இது அனுபவ ஜன்யம் ஞானம் இல்லை உபநிஷத் போத்தியம் ஞானம் உபநிஷத்தினாலும் உபதேசிக்கப்படுற ஞானம் இது அந்த உபனிஷத்தில் நமக்கு ஸ்ரத்தை இருக்கிறதுனால அந்த உபனிஷத்தையே நாம் நம்முடைய மனமாக கொள்ளுவதால் கண்ணாக கொள்ளுவதால் நாம் அதை எடுத்துக்கிறோம் உபனிஷத்தை பிரமாணமாக சொல்றதுனால இங்கே நான் இங்கேயும் நான் இருக்கே வெளிச்சம் இங்கேயும் ரெண்டுக்கு இடையில இருக்குங்கிறது கையை அசை வெளிச்சம் அசைதா அசை வெளிச்சம் அசையாட்டாலும் வெளிச்சம் இருக்குங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன் கைக்குள்ளும் வெளிச்சம் இருக்கிறது கைக்கு வெளியிலும் வெளிச்சம் இருக்கிறது வெளிச்சத்தில் கை இருக்கிறது ஆக ஆகவே அனைத்துக்குள்ளும் பிரம்மன் இருக்கிறார் அனைத்துக்கு வெளியிலும் அந்த பகிஷ தத் யாப்ப நாராயண ஸ்திதா வெளியில் இருக்கிறார் சொல்ல போனா இறைவனில் எல்லாம் இருக்கின்றன அப்புறம் அடுத்தது மாத்திக்கிறோம் நான் வேறு இறைவன் வேறு அல்ல நான் அனைத்திற்கு உள்ளும் இருக்கிறேன் நான் அனைத்திற்கு வெளியிலும் இருக்கிறேன் என்னில் அனைத்தும் இருக்கின்றன முதல்ல என்ன சொல்றேன் உலகத்துக்குள்ள நான் இருக்கேங்கிறேன் அப்புறம் நான் என்ன சொல்றேன் என்கிட்ட உலக இருக்குங்கிறேன் எது கரெக்ட் உலகத்துக்குள்ள நான் இருந்தா நான் சம்சாரி எங்கிட்ட உலகம் நான் இருக்குன்னா நான் முக்தன் எங்கிட்ட உலகம் இருக்குன்னா எங்கிட்ட உலகம் இருக்கு அப்படி அர்த்தம் இல்லை எல்லா உலகம் எங்கிலேயாக்கு இருக்கு அப்படின்னு அமெரிக்கா சொல்ற மாதிரி இல்லை அந்த அர்த்தம் இல்லை உலகம் என்னிடத்தில் இருக்கிறது மையேவ சகலம் ஜாதம் அடுத்த மந்திரத்துக்கு போவோம் இந்த மந்திரம் புரிஞ்சுது புரிஞ்சதும் புரியல எவ்வளவுதான் நான் இல்ல வந்து சோபாதிக திருஷ்டியா ஏஜத்தி அந்த அந்த டெக்னிக்கல் வேர்டெல்லாம் போடலைன்னா இது புரியாது பரிபாஷ சப்தத்தை யூஸ் பண்ணி ஆகணும் அல்ல சோபாதிக திருஷ்டியா ஏஜத்தி நிருப்பாதிக திருஷ்டியா நீ இப்படி போட்டுக்கணும் மனதோடு இணைத்து உணர்வை பார்த்தால் அது அசைவது போல தெரிகிறது உணர்வின் கோணத்தில் உணர்வை பார்த்தால் அது அசையாததாக இருக்கிறது அறிவாளிகளுக்கு இந்த உண்மை அவர்கள் வடிவாகவே உணரப்படுகிறது அறிவியல்களுக்கோ இது நமக்கு வழங்காது கிருஷ்ணர் அதனாலதான் சொன்னார் யானிஷா சர்வபூதானி சம்யம் எல்லா உயிர்களுக்கும் இரவோ எது இரவோ அதில் ஞானி விழித்திருக்கிறான் புலநடக்கம் பயின்ற அறிவாளி வெய்ஞ்சி வெய்யறிவாளன் விழித்திருக்க விழித்திருக்கிறான் அர்த்தம் கிளியரா ஸ்பஷ்டமா புரிஞ்சின்றான் அர்த்தம் அவருக்கு அது இருட்டார் இங்க தூரம்னு சொன்னது இங்க தொலைவுன்னு சொன்னது கீதையில அர்த்தத்தை அர்த்தம் இருள் போல இருக்கு விளங்கல இருள எதுவும் விளங்காதது அவனுக்கு பிரம்மமே தத்துவமே அவனுடைய ஓன் ஸ்வரூபமே இருளா இருக்கு அவனுடைய யதார்த்த ஸ்வரூபமே அவனுக்கு இருட்டா இருக்கு விளங்கல ஞானிக்கு எப்படி இருக்குன்னா எஸ் யாம் ஜாகிரதி சா நிஷாத்தோ முனே துவைத பிரபஞ்சத்தை இருட்டுங்கிறா ஞானி அத்வைத பிரம்மனை இருட்டுங்கிறான் ஜானி எப்படி இருக்கு பாருங்க அதுதான் கீதையில சொன்ன இங்க தூரா சுதூரே ததிகாந்தி கேச்சா அர்த்தம் பண்ணிக்கணும் அப்புறம் மூணாவது என்ன பார்த்தோம் அது அனைத்தின் உள்ளும் இருக்கிறது அனைத்திற்கு வெளியிலும் இருக்குது இப்ப பார்த்தா புரியும் ஈசா வாசமிதம் அந்த ஸ்ருதி ஓடிண்டே இருக்கணும் ஈஷா வாசம் ஈஷா வாசம் ஈஷா வாசம் அனேஜதே கம்மனோஜவீயோனே ஆவன் பூர்வரிஷத் ஈஷா வாசியாவனத்தை அப்போமா தரிஷ்வா தாமி தன்னித்தூரை திகே ஈஷா வாசிய தனந்தர அடுத்தது போன எஸ் சர்வீ ஆ ூத்தமேவா த எஸ் து யஹா து அப்படி இருக்கு தூனா இந்த இடத்துல வந்து மேலும் அப்படின்னு அர்த்தம் தூன்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம் இல்லை மேலும் மேலும் விளங்க வைப்பதற்காக நான் பேசுகிறேன் கேள் அப்படின்னு உபரிஷத் மாதா பேசுகிறாள் து மேலும் யஹா யஹானா சங்கராச்சாரிய சோழர் பரிவிராட் அவருக்கு எச்சப்தம் கிடைச்சாலே போற சந்நியாசி தான் எழுது யகான் இருக்குன்னா அது எதை குறிச்சது விபிஷா சன்னியாசி லட்சணம் சொல்லிருக்கேன் என்ன அர்த்தம் சந்யாசம்யாசம் என்ன மூணு மூணு ஆசை என்னது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அதாவது அது உபலட்சணம் சொல்லிட்டேன் ஆஹா செல்வம் வந்து பேருக்கு தான் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் எங்க இருந்தால் ஊர்ல இருக்கிற வாசனைலாம் நமக்கு ஒட்டிக்கும் ராமகிருஷ்ணர் ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்கார் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் புகைப்படிந்த அறையில் நீ இருந்தால் உன்மீதும் அந்த புகை படியத்தான் செய்யும் இது யாருக்கு அஜ்ஞானிக்கு ஞானிக்கு சொல்றார் ஒரு உதாரணம் சேற்று மீன் சேற்றுல இருந்தாலும் சேறு படிவதில்லை ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் எந்த எக்ஸாம்பிளையும் எங்க சொல்றதுன்னு பார்க்கணும் விவேகானந்தர்லாம் சேர்த்து மீன் வச்சுக்கணும் அவரோட பாஷையிலேயே ராமஸ்வரம் பாஷையிலேயே விவேகானந்தர் மாத்திரம் என்ன சொல்வார் அவன் அதெல்லாம் சாப்பிட்டா அவன் அதை ஒன்றும் பண்ணா நீ சாப்பிடாத உங்க மனசுக்கு கெட்டு போயிடும்பாரு அவர் கதையில் படிக்கிறோமே சரித்திரத்தில் படிக்கிறோமே அதெல்லாம் அவனுக்கு ஞானத்தீருக்கு எரிச்சுடுவான் அப்படின்பார் அப்போ சேத்து மீன் இதெல்லாம் இதுக்கு என்ன சொல்ற பரிவுராட்டுன்னு சொன்னால் சன்னியாசி ஒரு இடத்துலயே ரொம்ப இருந்தான்னா அவனுக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தியாகும் அதனால என்னென்னா அப்படி இப்படி அதுக்கு தான் அந்த காலத்திலே மடங்களை ஜாஸ்தியாக கட்டிடும் இந்த மடத்தில் பிரச்சனை வந்து அடுத்த மடத்தோட இன்னொரு பிரான்ச்சுக்கு போயிட வேண்டியது அங்கே அப்புறம் மடம் வந்து ஒரு பத்து மடம் இருக்குது பத்து மடத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிளை இருந்துன்னு வச்சு கூட என்ன பண்ணுறதுண்ணா இங்கே ப்ராப்ளமா சரி இந்த ஆள் அங்கே போடு சரி அங்கேயும் சரி இல்லையா இன்னொரு இடத்துக்கு மாற்று இல்லாட்டி ராமகிருஷ்ணமடத்தில் ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவங்கள அங்கே இருக்க கூட அது எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அவர் பேரில் அந்த சுவாமி பேரில் வற்று வந்துடும் அவருக்கும் சுவாமிக்கும் அந்த அவங்க பேரில் வந்துடுச்சுன்னா சுவாமிக்கும் நல்லது இல்லை பக்தர்களுக்கும் நல்ல எல்லாத்துக்கு மேல ஸ்தாபனத்துக்கு நல்லது இல்லை ஸ்தாபனம் கண்ட்ரோல்ல இருக்காது ஸ்தாபனம் கண்ட்ரோல் இல்லாம போயிடு ஆகையினால என்ன பண்ணணும் சந்தோஷமா மாத்தணும் அவர் அங்க இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனமா இருந்தாலும் அந்த பிரயோஜனத்தை தியாகம் பண்ணி வேற ஒரு நன்மையை நினைச்சு மாத்தி விட்டு சும்மா இதுக்கு இடையில சொல்லி வச்ச அதனால என்னென்ன ஒரே இடத்துல இருந்தா ஸ்டக்கா ஆயிடுவோம் அது ஏதாவது நமக்கு ஒட்டினுடும் அல்ல ஜாகிரதையா இருக்கும் அதனால தான் சிரஷமா என்ன பண்றது கொஞ்சம் தனியா இருக்கிறது அப்புறம் வர்றது காரியம் பண்றது பரிவுரா யஹான்னா நீங்க மனுஷானே போட்டு பரவாயில்ல ஆனா ஞாபகம் வச்சுக்கணும் மூன்று ஆசைகளை துறந்தவன்கிறதுல சந்தேகம் கிடையாது யஹா இஸ்இல் டு சங்கராச்சாரியர் பரிவுராட்டுன்னு போட்டா கூட நம்ம என்ன போட்டுக்கணும் நீங்க வந்து சந்நியாசம் வாங்கிட்டாலும் சரி ஊரூரா சுத்தினாலும் சரி சுத்தாட்டாலும் சரி மூணு ஆசை இருக்க கூடாது பொன்னிலம் மாதராசை சொல்லலையா மூவேடனை என்று ஒழிந்துடுமோ என்னைக்கு போகுமோ இந்த மூணு ஆசை என்ன சரிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் இங்க வந்து இவன் ஞாபகம் இவன் சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணின ஆடு ால தாரியம் தெரிஞ்சு மரணத்தினால சந்தேகம் போய் இருக்கக்கூடிய அப்புறம் பார்ப்போம் இரண்டாவது வழியில வழியில என்ன சொல்லிருக்கு சர்வபூத்தேஷு ஆத்மானம் சர்வபூத்தேஷுன பூதேஷுன்னு அர்த்தம் அனைத்து உடல்களிலும் அனைத்து உடல்களிலும் அனைத்து வடிவங்களிலும் அனைத்து வடிவங்களிலும் ஆத்மானம் ஆத்மானம்னா தூய உணர்வாகிய தன்னை தூய உணர்வாகிய தன்னை இப்ப பாருவோம் சர்வ ஷரீரேஷு அப்படின்னு இருக்கு சர்வ ஷரீரேஷு சர்வசரீரேஷு ஆத்மான் அனைத்து உயிர்கள் அழகு என்ன அடுத்த ஸ்லோகம் அதே விசேஷந்தான் வோ மாம் பசியம் நண்பாமி சேனிய இந்த மூணு மன் ஸ்லோகத்தையும் चेता, அது ஜீவ பிரம்ம ஐக்கிய மகா வாக்கிய ஸ்லோகங்கள் சர்வூதம் ஆத்மியா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நினைக்கிறேன் ஆறாவது அத்தியாயத்தில் தியானத்தோட பலனா சொல்றார் கிருஷ்ணன் இதை சொன்னதுக்கு பிறகுதான் அர்ஜுனன் கேக்குறான் இந்த உபனிஷத்துல இருந்துதான் அந்த மந்திரங்கள்லாம் கீதையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு சர்வோபனிஷதோ காவகாங்கிறது சொல்லும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் கீதைங்கிறது உபனிஷத்தோட சாரம் சர்வூத்தேஷு ஆத்மானம் பசிய அனைத்து உடல்களுக்குள்ளும் இருக்கின்ற தன்னை காண்கிறான் காண்கிறானோ அப்படின்னு போடணும் तु து मेलुम மேலும் மேலும்னா அத அத போட்டுக்கலாம் அப்புறம் யா எவன் ஒருவன் எவன் ஒருவன் முமுக்ஷுவானவன் எந்த ஒரு முமுக்ஷுவானவன் சர்வபூதேஷு அனைத்து உடல்களிலும் ஆத்மானம் அங்கேயும் அது பூர்ணார்த்தம் போட்டுக்கலாம் இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் முடிஞ்சா தேவைப்பட்டா சொல்றேன் அனைத்து தன்னையும் அது மாத்திரம் இல்லை இப்ப இப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா என்னாச்சு ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் உடம்புக்குள்ள உடம்புக்கு வெளியில அது சொல்லலையே இதுல அப்படி இல்ல மந்திரத்தில் அப்படி இல்லை சந்தேகம் வந்துடும் அதுக்கு சர்வாணி பூத்தானிச்ச ஆத்மனியே அனுபஷதி ஆத்மனி சர்வாணி பூதானி பசிய ஆத்மனி ஆத்மானம் ஏகவச்சன்தி சி ஏகவச்சில் தாய்மான் ஒரு அழக பாட்டு பாடி எவ்வுயிரும் என்ன எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு உருப்படாத போறது அப்படின்னு சொல்லி வைய ஆரம்பிச்சோம் எதையாவது சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு உள்ள இருக்கேன்னு சொல்ற போது பொதுவா நான்கிற வார்த்தையை விட்டுருங்க ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் ஆத்மா இருக்கு அப்படி இந்த ஆத்மாங்கிற வேர்டை மாத்திரம் யூஸ் பண்ணுவோம் அப்ப மனசுல என்ன தோணும் இங்க ஒரு ஆத்மா இருக்கு அங்க ஒரு ஆத்மா இருக்கு இப்ப எத்தனை ஆத்மா இருக்கு நிறைய ஆத்மா இருக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மாவை நான் தான் ஆத்மாவை போது சேர்த்துண்டே உணர்வாகிய தன்னை அப்படின்னு நான் போட்டேன் உயிர்களுக்கு இருக்கின்ற அனைத்து உயிர்களிலும் உடல்களிலும் இருக்கிற ஆத்மா இப்ப ஒரு உடம்புல இருக்கிற ஆத்மா வேற இன்னொரு உடம்புல இருக்கிற ஆத்மா வேற ஆயிடுமே அப்ப அங்க இருக்கு ஆனா ஆத்மாவும் பலவா இருக்கு ஆனா இங்க ரெண்டாவது மேல இருக்கிற என்ன பார்த்தோமான் ஆத்மனி ஆத்மனி ஒருவேளை சந்தேகம் வரலாம் அதுக்காக வேண்டிய தன்னில் எல்லா சரீரங்களையும் எவன் காண்கிறானோ அப்படி போடு தண்ணில் எல்லா சரீரும் அப்பன்னா என்ன இடும் சரீரமெல்லாம் இருக்கு இப்போ இதுக்குதான் இந்த உதாரணம் சொல்றோமே என்ன உதாரணம் இந்த கட்டடத்துக்குள்ள இதுக்குள்ள வந்து அறநூறு பேர் உட்காரலாம் ஐநூறு பேர் உட்காரலாம் இடம் இருக்குங்கிறோம் அந்த கட்டடத்துல நூறு பேர் தான் உட்காரலாம் அப்போ இதுக்குள்ள இடம் அதிகமாக இருக்கு அதுக்குள்ள இடம் கம்மியா இருக்கு அப்ப இதுக்குள்ள இருக்கிற இடம் பெருசு அதுக்குள்ள இருக்கிற இடம் சின்னதுங்க ஆனா உண்மையிலே பார்த்தா எப்படி இருக்குன்னா அப்ப என்ன இதுக்குள்ள பெரிய இடம் அதுக்குள்ள சின்ன இடம் கவனம் எங்க சொல்லணும்னு தெரியுமோ இது பெரிய கட்டடம் அது சின்ன கட்டடம் இதுல இடம் ஜாஸ்தியா இருக்கு அதுல இடம் கம்மியா இருக்குன்னு சொல்றது தப்பா சொல்றோம் இது இடத்த நல்லா யூஸ் இடத்தை பெரிய அளவில் பயன்படுத்திக்கிறதுக்கான பெரிய கட்டடம் இடத்தை சிறிய அளவில் பயன்படுத்திக்கிறதுக்கான சிறிய கட்டடம் இடத்துல தான் கட்டடம் இருக்கே தவிர கட்டடத்துக்குள்ள இடம் இடம்னா இடைவெளி ஸ்பேஸ் அது மாதிரி இதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு அதுக்குள்ள இடம் இருக்கு அங்கே இடம் இருக்கு இங்கே இடம் இருக்குன்னு சொல்கிறோம் அது முதல் பாடம் இரண்டாவது பாடம் என்னன்னா சர்வபூதம் ஆத்மானிச்சி எல்லா சரீரங்களையும் ஆத்மாவில் ஆத்மா ஏக்கமாயிடுறது அநாத்மா அநேக்க அனேத் அநாத்மா அநேக்கங்கிறது சரி இந்த மந்திரத்தை அப்படி நேரடியா சொல்ல முடியாது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் ஒரு விட சந்தேகம் வரக்கூடாதுங்கிறது சொல்றோம் சர்வபூதம் ஆத்மானம் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருக்கிற ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இருக்கிற ஆத்மானா அப்போ ஒரு ஒரு சரீரம் வேறையா ஆத்மா வேற நினச்சிருவோம் நினைக்கக்கூடாது ஆஹ் ஆத்மாவின் சரீரங்கள்னு சொல்கிற போது அப்போ ஆத்மா ஒன்று தான் சரீரங்கள் உண்மை தெரிஞ்சு விடுறது ரெண்டாவது வரியை முதல் வரியில் ஆத்மா ஆத்மா சிங்குலர் அனாத்மா புளூரல் இதில் வந்து என்னென்னா அனாத்மாவும் புளுரல் ஆத்மாவுலூர எதுல ரெண்டாவதுல இல்லை இது ரெண்டுமே வந்து பகுவச்சனம் முதல் வரிய கவனிச்சோமானா ஏக்கவச்சனம் ஆத்மா ஒன்றுதான் சங்கராச்சாரியார் வந்து பகவத்கீதையில பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அதாவது கிருஷ்ண சுற்றார்யா நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வம் நேமே ஜனாதிபா நச்சைவ நவிஷியாமா சர்வே வயமத பரம் அந்த மந்திரம் அந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு ஒரே பகுவச்சன என்ன நான் இல்லாமல் இருந்ததில்லை நீ இல்லாமல் இருந்ததில்லை இந்த அரசர்கள் எல்லோரும் இல்லாமல் இருந்ததில்லை இந்த உடம்பு அழிந்த பிறகும் இருக்க மாட்டோம் என்பதும் இல்லை இப்ப இருக்கோங்கிற கிருஷ்ணர் அதுல பேசல நான் இல்லாமல் இருந்ததில்லைன்னா என்ன அர்த்தம் பிறக்கிறதுக்கு முன்னால நான் இல்லாமல் இந்த உடம்பு தோன்றுவதற்கு முன்பு நான் இல்லாமல் இருந்ததில்லை நீயும் இந்த உடம்பு தோன்றுவதற்கு முன்பு இல்லாமல் இருந்ததில்லை இப்ப உடம்போட இருக்கோங்கிறது டீச்சிங் இல்லை அதுக்கு திண்டாடி அதாவது இந்த உடம்பு தோன்றுவதற்கு முன்பும் நான் இல்லாமல் இருந்ததில்லை நானும் நீயும் இந்த உடம்பு தோன்றுவதற்கு முன்பு இல்லாமல் இருந்ததில்லை இங்கே இருக்கின்ற அரசர்களுடைய உடல்கள் தோன்றுவதற்கு முன்பும் அவர்கள் இல்லாமல் இருந்ததில்லை இந்த உடல்கள் நம் இந்த யுத்தத்திலே சண்டை போட்டு நம்முடைய உடல்கள் அனைத்தும் அழிந்தாலும் அழிந்த பிறகும் நாம் இருக்க மாட்டோம் என்பதும் இந்த வயங்குற வார்த்தையை சங்கராச்சாரியர் சொல்றார் தேக திருஷ்டியா உத்தம் பகுவச்சனம் நது ஆத்ம திருஷ்டியா அப்படி சொல்லல மாட்டிக்கு இந்த ஸ்லோகம் இந்த வயங்கிற பதம் இருக்கே வயம் அகம் இமே ஜனாதிபா அகங்கிற பதங்க இருக்கு தொங்கிற பதம் இருக்கு இமயங்கிற பதம் இருக்கு கடைசியில் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வயவுன அப்போ அதில் சொல்றார் இந்த ஆத்ம பகுத்வம் தேக திருஷ்டியா முக்தம் நது அசைத்தன்ய திருஷ்டியா சொல்லி கிளியர் பண்ற இதெல்லாம் ஞாபகத்தில் இருந்தால் தான் மோட்சம் ஞாபகத்தில் இருக்கணும் அது இல்லாட்டி என்ன ஆயிடும்னா இது மறந்து போயிடுதுன்னா நீங்க வந்து மந்திரம் மறந்து போகலாம் ஸ்லோகம் எனக்கு ஏதோ கொட்டேஷன் ஞாபகம் இருக்கு இப்ப எல்லாம் படிச்சதுலாம் ஞாபகம் சொல்லிட்டு இருக்கேன் அதனால இந்த சாரத்தை மறந்துடவே கூட கீத மறந்து கீத ஸ்லோகங்கள் மறக்கலாம் என்ன உபனிஷத் மந்திரங்கள் கூட மறந்து போயிடலாம் ஆனா அதனுடைய எசன்ஸ் மறக்கக்கூடாது மறக்காம இருக்கணும்னா மந்திரம் ஞாபகம் இருக்கணும் என்ன பண்றது சாரம் மறக்காம இருக்கணும்னா மந்திரம் ஞாபகம் இருந்துன்னு இருக்கும் அதுக்காக தான் தினம் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தால் யோசிப்போம் இல்லையா அதாவது நம்ம அதாவது பாராயணம் மனப்பாடம் பண்ணி அர்த்தம் படிச்சுட்டு திரும்ப திரும்ப விடாம பாராயணம் பண்ணிட்டு இருந்தா அது எவ்வளோ பெரிய நிதித்தியாசனம் அது எப்படிலாம் நமக்கு விபரீத பாவனை அழகாக அந்த சக்தி அதுக்கு இருக்கு அதில் சர்வபூதானிச்ச ஆத்மனி அதை கவனிச்சிடணும் சர்வாணிச்ச பூதானி ஆத்மனி ஏவன்னு ஒன்னு இருக்கு ஞாபகம் ஆத்மானம் ஏவ ஆத்மனி ஏவ ஆத்மாவிலேயே அப்படின்னு அர்த்தம் ஆத்மாவில்தான் எல்லா சரீரங்களும் தங்கத்துக்கு வேறாக நகைகள் இல்லாதது போல அதிஷ்டானத்து காரணத்துக்கு வத்திரிகமாக இல்லாத காரியத்தை போல அப்படி புரிஞ்சுக்கணும் உபனிஷத் வந்து அவ்வக்தத்தை வியாத்தமா சொல்ல போனா அவ்வக்தத்தை வியமா புரிய வைக்கிறது அப்படி சொல்லணும் அவ்வக்தத்தை வக்தமா புரிய வைக்கிறது புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ரெண்டு கையிலையும் தெரியற வெளிச்சம் வியமா இது வெக்தந்தானே உங்களுக்கு வெக்தம்னா புரிய ஸ்பஷ்டமாக புரியுறதுன்னு அர்த்தம் வெக்தம்னா விளங்குறதுன்னு அர்த்தம் அவ்வக்தம்னா விளங்காதுன்னு அர்த்தம் வெக்தம்னா வெளிப்பட்டது அவ்வக்தம்னா வெளிப்படாதுன்னு அர்த்தம் இருக்கு நம்ம இந்த காண்டக்ட்டில் விளங்குறது விளங்காதுன்னு வச்சுக்கிறோம் இப்போ ரெண்டு கையிலையும் தெரியிற வெளிச்சம் தெரியுறதா இல்லையா ரெண்டு கையிலையும் வெளிச்சம் தெரியுது ரெண்டு கைக்கு இடையில இருக்கா இல்லையா வெளிச்சம் அங்கே இருக்கிற வெளிச்சம் வந்து அவ்வக்த பிரகாசம் கையில் தெரிகிற பிரகாசம் வக்த பிரகாசம் அது மா என்னன்னா இந்த சரீரம் மனசோட ஆத்மா வியமா இருக்கு என்ன புரிஞ்சுக்கணும் சரீரம் மனசு புத்தியை நீக்கிட்டா அவ்வக்தமா இருக்குங்கிறத அவ்வக்தமா இருக்குங்கறத அண்டர்ஸ்டாண்டபிளா எக்ஸ்பீரியன்சபிளா நான்கிறது வந்து அனுபவமா அறிஞ்சுக்கிறோமா யத்தை புரிஞ்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா என்ன வேண்டாம் எக்ஸ்பீரியன் இது அனுபவம் இந்திரியங்களுக்கு இது வியங்களுக்கு புரிஞ்சுக்கிறது சர்வபூதானி சி அனுபஷு ஏவங்கிறது ரொம்ப முக்கியம் ஆத்மாவல்தான் இருக்கு வேற கிடையாது கற்பிக்கப்பட்டிருக்கு அத்வைத்தில தான் துவைத்த அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த உலகத்துல வெறுப்பே அடையறதில்லை அப்படின்னு உ மரு சொல்றது அடுத்த பூர்ணய பூர்ணமாதாய் ஹரி ஓம் ஆதிகுநம